தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவதன் அறிவார்கள் விரைந்து செல்வார்கள் சுபுக தொழுகையிலும் அத்தமா தொழுகையிலும் அதாவது விஷா தொழுகையிலும் உள்ள நன்மையை அறிவார்கள் ஆனால் தவழ்ந்தாவது ஜமா தொழுகைக்கு வந்து சேர்ந்து விடுவர் இதை அபோஹ ரேரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்